பஸ்காவாகிய ஆட்டுட்டியானவர்க்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக இன்று நாம் பஸ்காவை ஆசரிக்க கூடி வந்திருக்கிறோம் பஸ்கா என்றால் என்ன பழைய பஸ்காவுக்கும் புதிய பஸ்காவுக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன யார் பஸ்காவை ஆசரிக்கலாம் எப்படி பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் பஸ்காவில் அடிக்கப்படும் ஆட்டின் எலும்புகள் ஏன் முறிக்கப்படக்கூடாது புதிய ஏற்பாட்டில் அதன் அர்த்தம் என்ன பஸ்காவை குறித்தும் அதன் மகத்துவங்களை குறித்தும் அதில் நீங்களும் பங்கு பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பஸ்காவின் ரகசியங்களையும் உங்களுக்கு சுருக்கமாகவும் தெளிவாகவும் வேதத்திலிருந்து காண்பிக்க வருகிறார் புதிய இஸ்லீம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் நீங்களும் இச்செய்தியின் மூலமாக பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டு பயபக்தியாய் பண்டிகையை ஆசரிப்பீர்களாக ஆமேன் தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மய்ம உண்டாவதாக நான் மறுபடியும் இந்த ராத்திரிவேளியில் தேவனுடைய சந்தில் கூடியவர் அருள் புரிந்த நமது அருமரசா இயேசு கிறிஸ்துக்கு நாம் நன்றி சொல்வோம் இந்த நாள் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு போகிறதற்கு முன்னால் கிறிஸ்தவனே தோட்டத்தில் இரத்தவேர்வை பெருந்தொழியாய் தரையில் விழ அவர் மண்டாடி ஜபம் பண்ணிய இரவு அதோடு கூட மாத்திரமல்ல தாம் அடைய போகிற பாடுமரணத்தை குறித்து தம்முடைய சீடர்களோடு அவர் பேசி திருவருந்தாய் சாக்கரம் வந்தை அவர் ஏற்படுத்தினார் என்று நாம் காணுகின்றோம் எகத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளை மிஸ்ரவர் ஜனங்கள் அனுசரித்து வந்தார்கள் அது அவர்களுக்கு பஸ்காவாக தேவன் நியமித்த நாள் என்று நாம் காணுகின்றோம் இதையிலேயே யாத்திராகும் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் இது கருத்துடைய பஸ்காவாகிய பலி இது கர்த்துடைய பஸ்காவாகிய பலி அவர் எகிப்தரை அதம் பண்ணி வீடுகளை தப்பிதபோது எகிப்திலிருந்து இஸ்ரோவே வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள் இவருக்கு மய்மை உண்டாவதாக மேலே எழுதியிருக்கிறது உன்னுடைய பிள்ளைகள் இது என்ன காரியம் என்று இது எதற்காக இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது அனுசரிக்கப்படுகின்றது பண்டிகை நாளாக ஏன் இது கொண்டாடப்படுகின்றது கேட்கும்போது என்ன சொல்ல வேண்டும் என்றால் அதாவது வீடுகளை அவர் கடந்து சென்றார் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் அரண்மனையில் இருந்து அடிமைகளாக இருக்கிற ஒருவருடைய தலைப்பிள்ளை சங்காரம் செய்யப்பட்டது என்று நாம் காண்கின்றோம் விடுவித்த இந்த இந்த நாம் நாம் இதை இப்படி அடிமைத்தனத்தில் இருந்தது போல நாமும் அடிமைத்தனத்தில் சிறைப்படுத்தப்பட்டு அவனுடைய அடிமைகளாக தீமை செய்து விடுதலா நமக்காக பாடுபட்டபடி அந்த நினைவு இந்த நாள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் என்று கட்டளை மூலமாக கற்றுக் கூறும்படி இதை செய்யுங்கள் தலைமை தலைமுறையாக நீங்கள் இதை மறந்து விடக் கூடாது என்று கட்டளையிட்டது போல இந்த கடைசி நமக்கும் தேவ நிபுதமாக கட்டளையிட்டிருக்கிறார் சங்காரம் செய்ய போகிறார் என்று அறிவிக்கப்பட்டது வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலை பூச வேண்டும் போது வீடுகளை விட்டு விலகி போவான் என்று சொல்லப்பட்டதாக இருக்கிறோம் தீமைகளை அணுகாதபடி ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலையில் வருந்தோறும்ட்டைகு போல வீட்டு நிலைகளில் சட்டங்களில் இப்படி வரும்போது மூன்று பண்டிகைகள் உண்டு அதாவது இது புஸ்கா பண்டிகை புளிப்பில்லாத பண்டிகை என்று ஒரு பண்டிகை அவர்களைக் கொண்டு இந்த புளிப்பில்லாத பண்டிகையை அவர்கள் ஆலயத்தில் வைத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்களாம் அப்படி தீர்மானம் பண்ணி இன்றைக்கு நடந்து கொண்டு வருகின்றது அப்படி தீர்மானம் பண்ணி அந்த நாளில எல்லோரும் நம்முடைய ஆட்டுக்குட்டியை ஒருவேதான் ஆட்டுக்குட்டி பிடித்து கொண்டு ஆலித்து சுற்றி நிற்பாரு அப்படி இருக்கிற நேரத்தில் அங்கே எக்காலம் ஊதப்படும் எக்கால ஊதியினருடனே எல்லோரும் அவரவர்களுடைய அவர்கள் வீட்டுக்கு கொண்டு வருவார்கள் வீட்டிலே கொண்டு வந்து அவைகளை சுட்டு அதாவது பிடிப்பில்லாதோடு சாப்பிடுவார்கள் அதற்கு முன்னால் குடும்பத்தை வரவழைத்து ஒரு போதனை கொடுப்பார்களா போதனை கொடுத்து நாம் எல்லோரும் நம்முடைய முற்பிழாக்கள் எகித்திலே அடிமைகளாக இருந்தார்கள் அவரை விடுதலையாக்கே கடவுள் சுத்தம் இப்படி சங்காரத்துவதால அந்த பார்வையுடைய சேனல் எகித்துள்ள வீடுகளில் சங்காரம் நடந்தது நம்முடைய வீடுகளிலேயே இது நடக்கவில்லை காரணம் ஆண்டவர் இப்படி கட்டளையிட்டிருந்தார் ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து அதோட ரத்தத்தை எடுத்து நிலை காலையில் சட்டத்தில் வேண்டும் சங்கார என்று சொன்ன அந்த பிரமாணத்தின்படி அப்படியே நினைவு கூறப்படுகிறது என்றால் அந்த நாளை நினைப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்படுகிறது என்று போதனை கொடுத்து விட்டு அவர்கள் அதை புசிப்பார்கள் இன்றும் அது அதற்காக ஆண்டு வரைக்கும் நன்றி செலுத்துகிறேன் உலக தோற்றத்திற்கு முன்பு உலகம் உருவாத அடிக்கப்பட்டு அடிப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து விட்டார பெரிய ரகசியம் அவர் மறித்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு வீட்டு நிலைக்கால சட்டத்துல ரத்த பூசப்பட்ட வீடுகள் காக்கப்பட்டது தலைப்பள்ளிகள் எல்லாம் காக்கப்பட்டார்கள் அவர்கள் எகிப்சை விட்டு புறப்பட்டார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அதை லூயா இங்க நீங்கள் வருஷந்தோறும் வேண்டும் தேவனுடைய கட்டளை உருவானபடினால அதை அவர்கள் வந்தார்கள் அருமையான தேவனின் பிள்ளைகளே அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு கட்டளை என்ன என்றால் இந்த பஸ்காவை புசிக்கிறவன் இஸ்ரமேலனாக இருக்க அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாக இருக்க வேண்டும் பண்ணப்படாதவன் இந்த பஸ்காவை ஆசிரிக்க கூடாது ஆசரித்தால் ஜனத்தில் இருந்து என்று கட்டளை விதிக்கப்பட்டதை நாம் காண்கிறோம் இன்று நாம் ஆசரிக்கிற பஸ்கா அதை விட அதாவது அனுபவிக்க வேண்டிய ஒன்று என்பதை சொல்லிக் கொள்ளுகிறேன் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வாக்கியத்தை சேர்க்கப்பட்டிருந்தால் அதாவது கூடாது என்று கற்றளை விதிக்கப்பட்டது என்று நாம் அந்யன் ஒருவன் அவனை சேர்ந்த சேதம் வேண்டும் அவன் சுதேசை போல் இருப்பான் விருத்த இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம் இந்த விருத்த சேதனம் பண்ணப்படாதவன் இந்த பஸ்காவில் விருத்தேதன வேண்டும் என்று திருவாக்கில் சொல்லுகிறது அதை தான் யாருக்கு போது அவர் இவன் ரோமர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு சொல்களை நான் வாசிக்கலாம் ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் புறம்பான மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் செய்யப்படுகிற விருத்த சேதனமும் மூலமாக நாம் <laughs> மாற்றோம் அதை மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடியாக ஆண்டு விருத்தேதனம் அல்ல இருக்கிற அழுக்கு இருக்கிற கபடம் இதில் இருக்கிற கட்ட குணங்கள் இதயத்தில் இருக்கிற கேடுபாடானவைகள் இவைகள் அகன்று போக வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிற முடியவரை அந்த விருத்த நடக்கிறது என்று நாம் காணுகின்றோம் தான் அவன் விருத்த சேதனம் செய்யப்படுகின்றது அங்கே அவங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறான் இருக்கிற பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து பெற்றுக் கொள்ளுகிறதன் மூலமாக அவர்கள் இருக்கிற பழைய அழுக்குகள் நீங்கி போய்விடுகின்றது பரதேசியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவன் விருத்து சேதம் பண்ணிவிட்டான் பண்ணிவிட்டால் அவன் இந்த மாறி விடுகின்ற என்று இறைவாக்கு சொல்லுகிறது ஹலோ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இருக்க வேண்டும் அந்த மாசம் அறிவு இருக்கக்கூடாது அழுக்கு இருக்கக்கூடாது அதோடு இருந்து கொண்டு தொடர்ந்து கற்றலை பத்தியிலே பங்கு பெறுவோமானால் அது நமக்கு கேடை வருக்கிறது என்று இறைவாக்கு சொல்லுகிறது அவன் ஜனத்தின் இறமல் அரப்பு அவ்வளவு பயங்கரமாக அப்படியே <Sessus> புதிய சேதமுடியதாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன் புதிதாக புதுப்பிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற்காக ஆண்டவருக்கு மயமலு அதாவது இந்த பஸ்காவை ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டுமாம் என்னாகுமாம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டு பனிரெண்டு ஆசிரைகளை செய்யலாம். அதிகாரம் அவர்கள் அதை இரண்டாம் மாதம் பதினாலாம் தேதி அந்த நேரமாக வேலையில் அதை புளிப்பில்லாத அப்பத்தோடும் அப்பத்தோடும் கசப்பான கீரையோடு விடிய காலம் அது ஒன்று மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவிட சகல முறைகளின் படியையும் அதை ஆசரிக்க கிடையாது நிறைய நிறைய இல்லையா ஒரு பானை நிறைய ஒரு பாத்திரம் நிறைய புதிய மாவை புதிய மாவை கலைக்கு வைத்து விட்டு ரெண்டு சொட்டு புளி போய் ஊட்டு காலையில பாத்திரம் அவ்வளவு புளிக்கு போயிடும் என்று நாம் காணுகின்றோம் அப்படி போகல புதிதாக்கப்பட்ட நம்முடைய அறிவறுப்பான கிரீகள் நம்ம உண்டாகுமானால் அத்தனையும் கெடுத்து போடும் என்று எறைவாக்கு சொல்லுகிறது அவர்கள் இந்த பஸ்காவை பிசைக்கு தகுதியற்றவர்கள் என்று எறைவாக்கு சொல்லுகிறது இந்த பஸ்காவை பிசைக்கிறவர் எப்படி இருக்கணும் விருத்தசேகரமணி இருக்கணும் இரண்டாவது प्रीत पिलादा पत्तोड அவன் பண்டிகை ஆசிரியா இருக்க வேண்டும் அவனிடம் இருக்கிற புளித்தமா அவனை விட்டு அகன்று போக வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவரை சொல்வார் வீட்டிலே பெண்கள் அதாவது ஆப்பம் ஆகாரங்கள் தயார் பண்ணும் அதாவது ஒரை யார் வீட்டில அது அப்படி இருந்ததா வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து அதை ரெண்டு சொட்டு விட்டு மூடி வச்சிருவாங்க அவளை ஒப்பி போகும் அவளைவிடும் என்று நாம் காணுகின்றோம் என்றால் என்ன ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசியலாம் இருக்கிறபடியே நீங்கள் புதிதாய்ப்பு செய்த மாவா இருக்கும்படி பழைய புளித்தமாவ கழித்து போடுதமாவை புறம்பே தள்ளி போடு நம்முடைய கண்ணுக்குள்ள போகக்கூடாது கேள்விகள் கண்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுா எப்படிப்பட்ட கிரியைகளை செய்யும் போதுதான் சொல்லுகிறபடி ஆண்டுத்தாவோடும் அப்போடே உண்மை இல்லாத பண்டிகை பண்டிகை என்கிற அந்த கவற்றுத்தனமான இருதயத்தை நம்மை விட்டு நீக்கிவிட வேண்டும் அது நமக்குள்ளே வரக்கூடாது வந்தால் தேவன் அதில் தலையிடுவார் என்று நாம் காட்டுகிற வாசிக்கும் போது நீ இப்படி செய்தால் அறுப்புண்டுவாய் இப்படி செய்தால் அறுப்புண்டு அபாத்திரமாக பாரம்பரியவர்கள் அநேகர் விலகிடப்பட்டு அநேகர் நிச்சரையடைந்து போய்விட்டார்கள் அப்படினாலே தன்னைத்தானே நீங்க அறிந்து இந்த அப்பத்தை பிசித்து இந்த ரசத்துல பாரம்பண்ண கணவன் என்று இறைவாக்கு சொல்கிறது அலையிலு இது எப்படியும் அனுசரிக்கிற ஒன்று அல்ல என்பதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் சடங்காச்சாரத்துக்காக கடமைக்காக பல இடங்களிலே ஆராதனை நடக்கிறது இப்படிப்பட்ட திருவிருந்து என்ற முறையில விருந்துகள் நடக்கிறது அதை நான் சொல்லவில்லை அதாவது உண்மையாகவே மெய்யாகவே தேவ நமக்கு காண்பித்திருக்கிற பிரகாரம் அதாவது நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்வதும் ஆராதிப்பதும் இந்த திருப்பந்தில பங்கு பெறுவதும் அவசியம் என்பது சொல்லப்படுகின்றதாகியல்லை அவரு மரணத்தை குறித்துள்ளதை குறித்து சரியான என்பதை நாம் காணகின்றோம் யாத்திராக யாத்திராக பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் முதலாம் மாதம் பதினாலாம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் இருபத்தோராம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லாப்பம் புசிக்க கடவீர்கள் ஏழு நாள் உங்கள் வீடுகளில் புளித்தமாக காணப்படலாகாது நிசான் மாதம் முதல் அதாவது யூதர்களுக்கு மாதங்கள் பெயர்கள் வேறு இந்த நிசான் மாதம் என்று சொல்வது நம்முடைய தமிழ் தேதிக்கு அது சுத்தர மாதம் என்று குறிப்பிடப்படுகிறது குறிப்பு காண்பிக்கின்றது அதற்காக ஆண்டவருக்கு நான் சோத்திரம் மாதம் அவர்களுக்கு அந்த நாட்களில் பண்டிகை ஆசிரிக்க வேண்டும் என்று அதாவது கற்றலை விதிக்கப்பட்டதாக நான் பார்க்கிறேன் இருக்கிறது அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அருமையான கத்துடைய பிள்ளைகளை தேவ சோகத்தில் வந்திருக்கிற நமது ஆண்டவராக வரலாறுகளை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம் என்கிறதை நாம் கத்தொழிப்பிள்ளைகளே அந்நியர்களும் புரஜா இருந்தோம் என்ன சொன்னது உங்களிலே ஒருவன் அந்நியனாவது பரதேசாவது சுதேசியாவது அப்படி இருந்தாலும் அவன் பண்ணிவிட்டால் ஆசிரவேலே ஆன் யோதனே அவர் இந்த பஸ்காவில் பங்கு பெறலாம் அந்நியர்களாக இருந்தோம் அறியாதவர்களாக இருந்தோம் இருந்தோம் நமக்கு எந்த உரிமை இல்லாமல் இருந்தது ஆண்டவராகி தேடி வந்து நமக்கு இவ்வளவு பெரியதான் ஒரு அட்சிப்பை கட்டளைட்டதற்காக ஆண்டவருக்கு நான் சோதனை செலுத்தமாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த பஸ்காவை ஆசிரியர் விருத்த சேவன் உடையவனாக இருக்க வேண்டும் அவன் புளிப்பில்லாத வாழ்க்கையை செய்கிறவனாக இருக்க வேண்டும் பழைய வாழ்க்கையை முற்று அவனை விட்டு அகன்று போனதாக இருக்க வேண்டும் அவன் தான் தேவனுடைய பிள்ளை அவன்தான் இஸ்ரவேலன் அவன் தான் யூதன் அவன் தான் தேவனுடைய ஜனகத்தோடு சேர்ந்து இந்த பஸ்காவை ஆசிரிக்க தகுதி பெற்றவன் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டு நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மைபு இரண்டாவதாக குடியிருந்திருக்கிற அன்மையார கற்ற பிள்ளைகளை நம்சா வருஷம் அனுசரித்துக் கொண்டு இருக்கின்றோம் வருஷா வருஷம் என்றால் ஒரு வருஷம் அநேக மாற்றங்கள் பழைய வாழ்க்கையே வைத்து ஐம்பது எப்பொழுதும் அடைக்கப்பட்டதாக ஐம்பது எப்பொழுதும் தீமைக்கு பூட்டப்பட்டதாக அது இருக்க வேண்டும் என்று சொல்கிறதற்காக ஆண்டு வரை நான் மனவாட்டியை குறித்து மனைவியை குறித்து அதாவது இன்னொரு குற்றம் சாட்டம் விரும்புகிறது நம்மை பிறர் குற்றம் சாட்டும் அளவுக்கு நம்மளக் கூடாது அனுபவம் இருக்கக்கூடாது வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத வேலை என்று இறங்கும் போதிலும் இவருடைய சகோதரன் மேலே குற்றம் சுமரும்படி குற்றம் சாட்டுகிறவன் என்று எழுதியிருக்கிறது அவருடைய கடவுளுடைய புதியமா புதிய ஒரு பரசத்த சபை என்று சொல்லுகிறார்களே என்று சபையை குற்றம் சாட்டும் ஒரு ஆவி உலகத்தில் இருக்கிறது அப்படிப்பட்ட ஆவி பிடித்தவர்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள் இவைகளின் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அலையா அலே பண்டிகையை ஆசிரிப்பது மாத்திரம் அந்த பண்டிகையினுடைய அர்த்தம் கருத்து என்ன என்கிறதை உணர்ந்து நாம் அதில் பங்கு பெற வேண்டும் அதுவே தேவனுக்கு பிரியமானது என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் அலையிலா அலே இல்லையா அந்த அந்த ஆற்றனுடைய எலும்புகள் உடைக்கப்படாததாக முறிக்கப்படாததாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதுக்காக அந்தவர் நான் சொல்றேன் என்னாகும் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் பதினொன்று பனிரெண்டு ஒருவர் வாசிப்போம் அவர்கள் அதை இரண்டாம் மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமாகிய வேளையில் அதை குளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசித்து விடிய காலம் மட்டும் அதை ஒன்று மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் ஒரு எலும்பையும் பஸ்காவினுடைய சகல முறைகளின்படியையும் அதை ஆசிரிக்கத் தடவர்கள் ஆசரிக்க வேண்டும் பஸ்காவின் முறை எப்படி எழுதியிருக்கிறதோ எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பஸ்காவின் அர்த்தம் என்னவோ அதன்படி அதை ஆசிரிக்க வேண்டும் அதனுடைய எலும்புகள் உடைக்கப்படாமல் எலும்பு முறிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று விரைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவர்கள் நிறைவேறப் போகிற காரியங்களுக்கு ஒப்பனையாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவைகளின்படி நடந்தரணத்தை முன்னிட்டு அவர் மறிக்க போகிறார் அவர் தொடர்பாக மரமக்களுக்கு மன்னிப்பாக விடுதலை உண்டாக போகிறது என்பதற்கு அடையாளமாக இவைகள் நிறைவேறினது ஆட்டுக்குட்டிக்கு ஆட்டுக்குட்டியுடைய எலும்புகள் அதை நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்றது ஆண்டவராக பற்றி சொல்லி பாருங்க வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கிறார் அவர்கள் வந்து அவர் மறித்திருக்கிறதை கண்டு காலெலும்புகளை முறிக்கவில்லை சிலுவையில் அறியப்பட்டவர்களுடைய உயிர்கள் கிடைக்குமா கொஞ்சம் கொஞ்சம் டக்குன்னு போய்விடுவோம் குற்றவாளிகளுடைய காலன்புகளை குறிக்கப்படும் நேரான உடனே உயிர் நடக்குமானால் காலன்புகளை ஒழித்து விடுவார்கள் வந்து ரெண்டு கல்லலுடைய காலன்புகளை ஒழித்தார்கள் வந்தபோது அவர் மறுத்தவராக காணப்பட்டார்கள் அவர் மறிந்தவராக இருந்தபடி நான் கால எலும்பு முடிக்கப்படவில்லை என்று எரிவாக்கு சொல்லுகிறது கடக்கூடாது இன்று கட்டுரை பிள்ளைகளாக நாம் எல்லாரும் பலராகிய ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரே சரீரமாக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம் இங்கே உடைவுகள் நெரிசல்கள் முறிவுகள் கூடாது பஸ்காவை ஆசரிக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற முடியல ஆண்டு ஐக்கியம் காக்கப்பட வேண்டும் அந்த பஸ்காவின் எலும்பு ஒழிக்கப்படாமல் இருந்தது போல அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய எலும்பு ஒழிக்கப்படக்கூடாது என்று தேவன் அறிவித்தது போல இந்த நாட்களிலேயும் நம்ம அவர் சொல்லுகிற காரியம் இது இந்த பஸ்காவை ஆசிரிக்க போகிற நாம் ஒழிக்கப்படும் நொறுக்கூடாது முறிக்கப்படாது ஒரு எலும்போடு நாம் ஐக்கியப்படும்படியாக அருமையான கற்றுப்பிள்ளைகள் அந்த சேர்ந்தவர்கள் உடைவுகள் ஏற்படுமானால் முறையல்ல பஸ்காவின் முதலின்படி நாம் அதை ஆசரிக்கவில்லை என்று இறைவாக்கு சொல்லுகின்றது ஆனா அப்படினால தேவண்ட பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் மன வேறுபாடுகள் மன முடிவுகள் மன ஐக்கிய குறைவுகள் நம்மிலே காணப்படக்கூடாது என்று இறைவாக்கு சொல்லுகிறதுக்காக ஆண்டு வரை நான் சொல்றேன் அந்த பகுதியில் பங்கு பெற போகிற நாம் ஏசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக அல்லவா அந்த பந்தியில பங்கு பெற போகிறோம் ஆனால் அப்படினால அதில் பங்கு பெற போகிற நாம் ஒரே சரீரம் ஒரே ஒரே அந்த இளம்பாடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கிறோம் புதிதாக்கம் இந்த புதிதாக்கப்பட்ட இந்த மாவில் புளிப்பு கலந்துவிடக் கூடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அலையலு அலையலு இல்லாத பட்சத்தில் அது இடையிலே இதாகி போய்விடாது ஜனங்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள் வழியிலே அவருடைய வாழ்க்கையை புளிப்புள்ளதாக மாறிவிட்டது வாழ்க்கை விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் பழமையடைந்து காரானுக்குள் போகாமல் வழியிலேயே கொண்டு போய்விட்டார்கள் வழியிலே அவர்கள் காலமாகிவிட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் அது பரலோக யாத்திரை ோம்யா இவியா விருது சோதனம் பண்ணப்பட்டு நாம் இப்பொழுது பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதே நம்முடைய வாழ்க்கையிலே துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற பழைய வாழ்க்கை மறுபடியும் வந்துவிடக்கூடாது அவைகள் மாறும் அவைகளை விரட்டி அடிக்க வேண்டும் அவைகளை எதிர்க்க வேண்டும் அவைகளை மேற்கொள்ள வேண்டும் அவைகளை அதாவது நமக்குள்ளே வைத்து கொண்டால் அது நம்மை சங்காரம் என்று இறைவாக்கு சொல்லுகிற மணியினால ஆண்டு வரை மூன்றாவது பார்த்த பிரகாரம் அந்த புஸ்காட்டு எலும்பு நொறிக்கப்படக்கூடாது என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவராக எஸ் கிறிஸ்து வந்து நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்தார் நம்மை ரட்சிக்கும் முடியாக நம்மை மீட்கும் முடியாத நம்முடைய குமாரனை குமாரனை குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக மறித்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவருடைய எலும்புகளுக்கு ஆதரவுகள் என்றும் வாழ்க்கையில் புதிதாக்கப்பட்ட ஜீவிக்கொள்வோம் என்று ஆண்டவராக தேவன் தன்னுடைய மரண நாளுக்கு முந்தைய நாள் இரவு இந்த பஸ்காவை அவர் நினைவு கூர்ந்தார் நினைவுபடுத்தினார் தன்னுடைய சீடர்களை வைத்து உட்கார வைத்து இந்த திருப்பந்தியை அவர் ஆரம்பித்தார் நினைவுரும் செய்யுங்கள் சொல்லாம் கடைபிடிக்கின்றோம் ஆசரிக்க வந்திருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலேயோ விழுப்பு நம்முடைய வாழ்க்கையிலே அறுபடியும் பிளிப்பு கலந்துவிடாதபடியும் பார்த்துக் கொள்ளுங்கள் பிளிப்பு கலந்து கலர்கவர்கள் தெய்வீக ஐக்கியத்தில் நிலைக்க முடியாது அவர்கள் தேவ சமத்தில் தொடர்ந்து தேவதனங்களோடு வழி நடக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக வழியில் நின்று போவது போல சிலர் சிலர் சிலர் அதாவது இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி இருக்கிறார்கள் அல்லவா சிலர் வெளியே இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் ஆயிரத்தெட்டு விளக்கங்கள் கொடுத்தாலும் அதுவல்ல நன்றி செலுத்தமாக கருத்தை பற்றி நமக்குள்ள உடைவுகள் இருந்தால் இந்த நாளில் என்ன செய்யவிடும் என்றால் தேவையான பிள்ளைகள் அதாவது யாருக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் யாருக்குள்ளே இடையூறுகள் யாருடைய மனது நாம் நடந்திருப்போமானால் அவைகளெல்லாம் உப்புரவாகிக் கொள்ள வேண்டும் பந்தி பந்தியை எடுக்கிறதுக்கு முன்னால் நேரம் இல்லாவிட்டாலும் பந்தி எடுத்த பிறகாவது அவை நீங்கள் செய்வீர்களார்கள் இலையிலையா உங்களுடைய வாழ்க்கையில புளிப்பு கலந்துருந்தால் அதாவது சமயம் கிடைக்கும் போது ஆராதனை முடிந்த பிறகாவது அவைகளை நாம் சரி பண்ணிவிட வேண்டும் இதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வைக்கக்கூடாது ஏழையிலையா இதை புளித்தமா என்ன சே பிசைந்தமா முழுவதையும் இதுவரைக்கும் பெற்றுக் கொண்டியோ இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட தூய வாழ்க்கை இதுவரைக்கும் நம்ம இருந்த பயபக்தி இதுவரைக்கும் இருந்த தேவ தரிசனம் தெய்வீக நோக்கம் இவைகளெல்லாம் கெடுத்து போடுறோம் அவ்வளவு வல்லமை உண்டு என்பதை சொல்லுகிறேன் ஒரு அனுபவத்தோடு இந்த பண்டிகை ஆசரிக்க வேண்டும் அதைத்தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் அவருடைய நோக்கம் என்ன சூரிய உதிக்கின்ற சொல்வதையும் அஸ்தமிக்க ஜாதிகள் மத்தியில நாம மகத்துவ உள்ளதாய் விளங்க வேண்டும் எல்லா இடங்களிலும் எனக்கு சுத்தமான தூபங்களும் ஆராதனைகளும் காணிக்கைகளும் செலுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் பல செலுத்தப்படுகிறது எல்லா ஸ்தோத்திர தூபம் பலி ஏர் எல்லா இடங்களிலும் காணிக்கை செலுத்தப்படுகின்றது அங்கீகரிக்கப்படுகிறதா என்கிற நாம் கவனிக்க வேண்டும் நம் மற்றவர்களை பார்க்கிறது சொல்லுகிறது அல்ல நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவங்கள் உண்டா நாம் எப்படி இருக்கின்றோம் நம்முடைய நாமே சோதித்து பார்ப்போம் அருமையாளே தேவன் பிள்ளைகளே நாம் கொஞ்ச பேர் தான் இருக்கிறோம் இது கொஞ்சம் பேர் ஒரே சரீரமாய் முடிக்கப்படாத எலும்பை போல வாழ்க்கை ஆகி முறிக்கப்படவில்லை நமக்குள்ளும் இருக்கக்கூடாது இவைகளை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்களாக மறுபடியும் மறுபடியும் இவைகள் அறிவிக்கப்படுகிறது நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அலையலுயா இந்த பஸ்காவை ஆசிரியர் கத்துணை பிள்ளைகள வாழ்க்கையில குருத்த சேதனை பண்ணிட்டோம் பழைய வாழ்க்கைக்குரிய பிரகாரமாக இருந்து சத்துரு அல்ல மாம்சத்தினுடைய வருகிற தீமைகளை வெல்ல வேண்டும் அவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டு கத்திரமிக்க அருமையான சத்தியத்தை வந்திருக்கின்றனிங்க நல்லா அடிக்கடி வஸ்து பாருங்க வாய் எப்படி இருக்கிறதுக்குரிய வார்த்தைகளை யூஸ் பண்ணுகிறோமா அவை நம்முடைய வருகின்றதா என்ன்கள் சர்ச்சைலாய் பார்த்தா நமக்குள்ள என்னவோ மாறி ஒன்று ஒன்று புகுந்து வருவதா அப்போ என்ன புளித்தமா இருக்கிறது நமக்குள்ளே அனுப்டினால் அதை நான் மாற்றி போட வேண்டும் பொறாமை பு வார்த்தைகள் இவைகள்லாம் நமக்குள்ள இருக்கிறது அல்லவா அவைகளை நாம் விட்டுவிட என்று இறைவாக்கு சொல்லுகின்றது அருமையான கற்ற பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிழைப்புள்ள அனுபவங்கள் நம்மளே காணப்படாதபடி நாம் எச்சரிக்கையாக இருப்போமாக கருத்து நம்மை காத்துவோம் பஸ்காவாகி நம்ம ஆண்டு நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறபடினால அந்த பழைய பஸ்காவை நாம் ஆசரிக்கவில்லை அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதை ஆசரித்தார்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வந்த நமக்காக மறித்த நமக்கு சபாயத்து வைத்த பாடு என்கிற இந்த சாக்கிரமத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக பிறப்பை நினைவு சொல்லவில்லை பாடு மரணத்தை தான் நினைவு சொன்னார் தேவ சோமத்தில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினார் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் பிள்ளைகளே நம்ம கொஞ்ச பேராயிருந்தாலும் எல்லோரும் இந்த ஏக இருதயத்தோடு அனுபவத்தோடு நாம் தேவ சோமத்திலே காணப்படுவோம் பழைய வைராக்கியங்கள் ஒன்று நமக்கு வேண்டாம் நாம் வைராக்கியம் கொள்வதற்கு நாம் யார் நமக்கு என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அதனுடைய அவைகளை விட்டுவிட்டு மாதிரியை அடிச்சோடைய பின்பற்றுவோம் அப்படினால்தான் நாம் ஞானமும் பெறாதவர்களுக்கு கொடுக்கிறது இல்லை ஞானஸ்தானம் மட்டும் பெற்று இருந்தால் அது மறுமறை அல்ல பர்சுத்தாயும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் நாம் திருவிருந்து இந்த பஸ்காவை நினைவு அனுமதிக்கிறோம் அப்படிப்பட்ட கட்டுரைகள் நம்முடைய திருச்சபையில் அருமையாக செயல்பட்டு கொண்டு வருகின்றது அதற்காக ஆண்டவருக்கு நான் நீலோயா அப்படிப்பட்டவர்கள் அதற்கு அப்பாற்பட்டவர்கள் அதில் புசுங்கக்கூட அது புசித்தால் அவர்களை தண்டனைக்குரியவர்களாக மாற்ற நாமே இருக்கிறோம் என்று அதனுடைய பொருள் அதையிலோயா நான் அப்படினால் அருமையான பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையை உயிர் பார்த்து அப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்ம இருக்குமானால் அவர்களை மாற்றி விடுவோம் உடைக்கப்படாத எலும்பாகிய கிறிஸ்துவை அனுசரிக்கும்படியாக வாரந்தோறும் கூடுகின்றோம் அதை நிறைவு கூறுகின்றோம் ஆனால் அவருக்குள்ளே உடைக்கப்பட்ட சிதறப்பட்ட அவருக்குள்ளே பிரிக்கப்பட்ட பிரிவினைவின் ஆவிகள் கிரியல் அவர்களை பார்த்துக் வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் திருச்சபை என்றால் ஒரே சரீரம் ஒருவருக்கு இந்த கையில் நோவெடுத்தால் அடுத்ததையும் கவலைப்படும் சரீரம் முழுவதுமே கவலைப்படும் இது சரி பண்ணுவதற்காக தடை விடும் எல்லாம் செய்யும் அதே வனமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட முறையில் தான் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் சமூகத்தில் இந்த இணைப்பை காத்து கொண்டு கற்று பிள்ளைய இந்த பஸ்காவை நாம் தொடர்ந்து அதாவது பஸ்கா முறையின்படி அதை ஆசிரித்து தேவன் நன்மை பெற்றுக்கொள்ள கற்றை நம்ம எல்லோருக்கும்